சருவாமிக்கு ஜெய் குரு கிருப்பையா கர்க்க பாகவதம் கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா குருஸ்வாமிக்கு ஜெயம் நம்ம நாற்பத்தி ஏழாவது அத்தியாயத்தில் இருக்கும் அங்க கோபிகைகள் கண்ணனால் அனுப்பப்பட்ட உத்தவனை பார்த்து கண்ணன் மாதிரியே வேஷம் போட்டு வேஷத்தோடு இருக்கக்கூடிய ஏன்னா அவர் வந்து கண்ணன் கண்ணன் கிருஷ்ட பக்தர் அப்படியே இருக்கக்கூடிய பார்த்து அசந்து போய் அவர்கள் வந்து பேச ஆரம்பித்தார்கள் பார்ப்போம் அவர்கள் புலம்ப ஆரம்பித்தார்கள் உடைய கஷ்டத்தை சொன்னார்கள் எங்கள் மற்றவர்கள்ட்ட ஒரு பிரயோஜனத்தை உத்தேசம் பண்ணி செய்யப்பட்ட ஸ்நேகமானது பிரியமானது ஒரு அன்பானது எப்படி இருக்குன்னா புருஷர்கள் இருக்கார்கள் ஸ்திரீகள்கிட்ட வைக்கப்பட்டது மாதிரி இருக்குது வண்டுகள் வந்து புஷ்பங்களை வைக்கப்பட்டது மாதிரி இருக்குது பிரயோஜனம் அது காரியம் முடிகிற வரைக்கும் இருக்கும் அப்படி கண்ணன் எங்கள்கிட்ட காமிச்சிட அபிநயம் மாத்திரம் தானா அப்படிங்கிற அப்படி சொல்லிட்டு ஒரு சில உதாரணங்கள்லாம் சொல்கிறார்கள் வேசியா ஸ்திரீகள் இருக்கார்கள் வேசியா கையில் பணம் இருக்கிற வரைக்கும் அவனோட கூட இருப்பார்கள் கையில் பணம் முடிஞ்சு போல்லை பணம் இல்லை அவன்ட்டு சொத்து சுதந்திரம் இல்லை ஒன்று இல்லை கைப்பொருள் இழந்தவன் நீஷ்டம் அதாவது சொத்து இல்லாதவன் அவரை வந்து தள்ளிவிட்டுவார்கள் கேற்பட மாட்டார் ஜனங்கள் வந்து ரட்சிக்க ஜனங்களை ரட்சிக்க சாமர்த்தியம் ராஜாவை ஜனங்கள் தள்ளிவிட்டுவார்கள் சாமர்த்தம் ஆமாம் சாமர்த்திய இல்லாத ராஜாவை தள்ளிவிட்டுவார்கள் அப்படி வித்தை கற்றுக்கொண்ட சிஷ்டியர்கள்லாம் குருவிட்ட போய் ஆச்சாரியை கற்றுக்கிறார் வித்தையை கற்றுக்கொண்ட சிஷ்யரெல்லாம் ஆச்சார்கள் வித்தை கற்றுகின்றப்பிற விட்டுவார்கள் ரித்விகைகள்லாம் உங்கள் வீட்டில் எதோ பல சில பல காரியங்கள் கர்மாக்கள் செய்வதற்காக வருகிறார்கள் வந்து தட்சணை கொடுத்தப்புறம் யஜமானந்து விட்டுருவார்கள் பறவைகள்லாம் பா பூத்து ப காத்து பழுத்து எல்லாம் முடிஞ்சு ஓஞ்சு போன மரம் அதை பறவைகள்லாம் விட்டுவிடும் விட்டு போயிடும் அதிதிகள் வராார்கள் வீட்டுக்கு போஜனம் பண்ணப்புறம் இந்த கிரகத்தை விட்டு கிளம்பிடுவார்கள் இப்படி மிருகங்கள்லாம் காடு நல்லா செழிப்பாக இருக்குது அவர்களுக்கு வேண்டிய வேட்டைக்கு வேண்டிய மிருகங்கள் வே வேண்டியதெல்லாம் கிடைக்கிறது ஒரு காடு எரிஞ்சு போடுத்துன்னு வச்சுக்கோம் அந்த எரிஞ்சு போன காட்டை விட்டுடுங்கள் மிருகங்கள் எப்படி வந்து ஒரு ஜார புருஷன் விட்டன் ஜார புருஷன் தங்கட்டை பிரியம் வைத்த ஸ்திரியை அனுபவித்தப்புறம் இப்படி பல உதாரணங்கள் கணிக்கிறார்கள் அப்படி கிருஷ்ண பகவானுடைய தூத்தரான உருத்தவர் கோகுரை வந்த பொழுது கோபியர்கள்லாம் கிருஷ்ணன் லைத் லைத்து போன வாக்கு ம சரீரம் மனசு கொண்டார்கள் கா அதாவது வாக்கும் மனசும் சரீரமும் அப்படியே கிருஷ்ணன் லைச்சு போனதுனால கிருஷ்ணன் தங்களை விட்டுட்டு போனதை வச்சு இவ்வளவு தூரம் சொன்னார்கள் அப்படி பிரயோஜனம் கைகூடுற வரைக்கும் இருந்தது அது வந்து ஒரு அபிநயம் மாத்திரம் தானே விட்டு போயிட்டானே அதனால் லோக விவகாரங்கள்லாம் அதாவது லௌகிக ஆக்டிவிட்டிஸ் அதாவது லௌகிக கர்மாக்கள் அதாவது லௌகிகம் நித்தியம் செய்ய வேண்டிய வேலைகள்லாம் அப்படியே முழுஞ்சினும் அதாவது முழுதாக செய்யப்படவில்லை அப்படியே பாதியில் பாதியில் அப்படியே போயிடும் விட்டு இந்த கிருஷ்ணனுடைய அவன் வந்து சின்ன குழந்தையாக இருந்து போகிறோம் கௌமாரத்துலையும் பால்யத்துலையும் எப்படிப்பட்ட பிரியமான நிலைகள்லாம் செய்தானோ அதை நினச்சி நினச்சி நினச்சி அதே ஞாபகமாக இருந்து கொண்டு பாடிக்கொண்டு வெட்கத்தை விட்டு அழுதின்றிருந்தார்கள் அதையே நினப்பு ஒரு கோபத்ரி அங்கே ஒரு வண்டு போகிறது வண்டு என்ன கலரில் இருக்கும் ஷட்பதி ஆறு கால கால இருக்கக்கூடியது ஷட்பதி ஸ்தோத்திரம் ஆச்சாரியல் பண்டுகால் மகாவிஷ்ணு குறிச்சி ஆச்சாரியால் சங்கர பகத் வண்டு கருப்பான வண்டு அது வந்து புஷ்பத்தில் வந்து தேனை பிடிச்சிட்டு உடனே போயிடும் ஒரு ஒவ்வொரு புஷ்பத்துக்கு புஷ்பத்தை தாவிட்டு போகின்றது ஒரு புஷ்பத்தில் தேனை குடிக்கும் த ஆயிடும் மரம் பிடிச்சிருக்கும் ரீங்காரம் பண்ணும் இன்னொரு புஷ்பத்துக்கு போக அப்படி போகும் கண்ணன் அப்படி தான் செய்தான் அப்படின்னு வச்சுட்டு கருப்பாக இருக்கக்கூடிய அவர் ஒண்டை பார்த்து கண்ணனுடைய ஒப்பாக இருக்குது கண்ணனுக்கு கிருஷ்ணனுக்கு ஒப்பாக இருக்கக்கூடியதை நடி நடிச்சுட்டு கிருஷ்ணனால் தங்களை சமாதானம் பண்ணுவதற்காக அனுப்பப்பட்ட தூதனாக கல்வித்து கொண்டு பேச ஆரம்பித்தார்கள் இது வந்து மூணு டைரக்ஷனில் சொல்லப்படுது முதல்ல சொல்றது அந்த வண்டை பார்த்து சொல்லக்கூடிய விஷயம் ஆனால் சொல்லப்படக்கூடிய நபர் உத்தவனை பார்த்து சொல்றது யாருக்கு அது வந்து அட்ரஸ் பண்றது கிருஷ்ணனுக்கு அட்ரஸ் பண்றது அப்போ கருப்பான வண்டை பார்த்து பேசுறது பேசப்படப்பட்ட நபர் உத்தவர் கண்ணன் மாதிரி இருக்கான் அந்த கண்ணனு வண்டுக்கும் உத்தவருக்கும் கண்ணுக்கும் கண்ணனுக்கும் இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஒற்றுமை என்னன்னா கருப்பாக இருக்கார் ஒரே மாதிரி இருக்கார் அதுதான் விஷயம் அப்போது சொல்கிறார்கள் விவரம் பார்ப்போம் தான் அடைய வேண்டிய தான் தேடின்னு இருக்கக்கூடிய தனக்கு வேண்டிய வஸ்து கிடைச்சப்படும் மற்றவர்கள்ட்ட நட்பு காட்பதில்லை அந்த நட்பு அவ்வளோதான் புழிஞ்சு போடும் எது எது வரைக்கும் வேண்டிய வேலை ஆகிற வரைக்கும் காலப்படி வேலை அன்புனே கழுத்தப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி அப்படி தான் இருக்குது மற்றவர்கள் காண்பிக்கக்கூடிய நட்பு ஆண்கள் பெண்கள் துவைக்கக்கூடிய மாதிரி இருக்கு வேலை முன்னே போயிடுது வண்டுகள் வந்து பூக்கள் துவைக்கக்கூடியது மாதிரி இருக்குது அப்படி காரியம் ஆகிற வரைக்கும் கை கூடுற வரைக்கும் தான் அந்த நட்பு ஸ்னேகம் அன்பு தொடர்கிறது இதுக்கு சில உதாரணங்கள் காண்பிக்கிறார்கள் கையில் செல்வம் பணம் ஐஸ்வர்யம் வஸ்து கைப்பொருள் இருக்கிற வரைக்கும் ஒரு ஆளை அந்த வேசிகள் சார்ந்திருப்பார்கள் இல்லை பணம் இல்லை செல்வம் இல்லை எதுவும் இல்லை கை திரவியம் இல்லை விட்டுடுவார்கள் அப்போ ராஜபாரம் செய்வதற்கு திறமை இருக்கக்கூடிய ராஜாவை மக்கள் சார்ந்திருப்பார்கள் ஆளும் திறமை இல்லை அவர்களை வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்கு சக்தி இல்லைன்னா ராஜாவை மக்கள் விட்டுருவார்கள் வித்யா கற்றுக்கணும் கல்வி கற்றுக்கணும் அதுவரைக்கும் அந்த சிஷ்யர்கள் மாணவர்கள் குருவை சார்ந்து கல்வி கற்றுனப்புறம் விட்டுடுவார்கள் தட்சிணா கொடுக்குற வரைக்கும் எஜமானனை அந்த ரித்திக்கு சார்ந்து இருப்பார் கொடுத்த உடனே அந்த எஜமானனை ரித்துகள் விட்ட உடனே கிளம்பிடுவார் ரித்துஜோ தத்த தட்சிணம் இந்த மரங்கள் இருக்கு பூத்து காய்ச்சி பழுத்து எல்லாருக்கும் இந்த காய்ச்சி பழுக்கிறது நின்று போச்சு காப்பறது நின்று போடுது காய்ப்பது நின்று போடுது காய்ப்பது நின்று போடுது அப்போ அந்த மரத்தை பறவைகள்லாம் விட்டு போடும் அதிதி வந்திருக்கார் வீட்டுக்கு சாப்பிட்றதுக்கு சாப்பிட்டப்புறம் அந்த சாப்பிட்ட வீட்டை எந்த வீட்டில் வந்து சாப்பாடு கிடச்சிருந்த வீட்டை அதிதி விட்டு போடுவார் காடு எரிஞ்சு போடுத்து நல்ல செழிப்பாக இருக்கு பல மரங்களும் செடிகளும் இருந்து வேண்டிய இதே விலங்குகள் பிராணிகள் எல்லாம் இருக்கு எல்லாம் பழங்கள்லாம் கிடைக்கிறது அப்படி இருக்கு அவங்க எரிஞ்சு போன காட்டை பிராணிகள் விட்டுக்கூடும் ஏன்னா அதுகளுக்கு வந்து வாசத்தானும் இல்லை ஆறாரமும் இல்லை அப்போ உண்மையில் அன்பு கொண்டிருந்தாலும் ஸ்நேகம் கொண்டிருந்தாலும் உண்மையில் அன்பு கொண்டு வந்தாலும் ஸ்தேகம் கொண்டு வந்தாலும் பிரியம் இருந்தாலும் அன்பு இருந்தாலும் தான் அனுபவிச்சப்புறம் பெண்ணை வந்து ஜா ஜார புருஷன் கள்ள புருஷன் எப்படி ஊற்றுவானோ புறக்கடிப்பானோ இதுதான் லோகத்தில் வழக்கமாக இருக்குது அப்படி காரியம் கை கூட வரைக்கும் எங்கள்கிட்ட இருந்தார் கண்ணன் அப்படின்னு காமிக்கிறாரு இப்படி கிருஷ்ணனுடைய தூத்தரான உத்தவர் கோகுரை வந்தபோது கோவிந்தன்கிட்டயே பேச்சும் வாக்கும் சரீரமும் மனோவா உள்ளமும் அதாவது எல்லாம் மனசும் அப்படியே லைட்டு போன கோபிகள்லாம் இந்த லௌகீகமான நடைமுறைகளில் ஈடுபாடு இல்லாமல் இருந்தார்கள் அதாவது உலக வாழ்க்கையில் சம்பந்தப்பட்ட வேலைகளில் அவ்வளோ தூரம் ஈடுபாடு ஏதோ இந்த காரியம் நண்பர் அப்படி குழந்த பருவத்திலையும் சின்ன பால பருவத்திலையும் இளம் பருவத்திலையும் பால இளம் பருவத்திலையும் கிருஷ்ணன் செய்கிற பிரியமான அந்த லீலைகளெல்லாம் நினச்சி நினச்சி பாடிக்கொண்டிருக்கார்கள் வெட்கத்தை விட்டு அழு அழுது அழுது கொண்டு ஒரு வண்டு அந்த பக்கமா போகது ஒரு வண்டு அந்த பக்கமாகமாக போது அதை பார்த்த கோபிகை கிருஷ்ணனோட சம்பந்தம் பட்டு கிருஷ்ணனோட இணைவதை பற்றி அந்த கிருஷ்ணனோடு சேர்ந்திருக்கிற பற்றி அந்த சிந்தனைகளையும் தன்னை சமாதானம் பண்ணிக்கிறதுக்காக கண்ணன் வந்து அந்த வண்டை தூத்தனை அனுப்பிச்சிருக்கான் அப்படின்னு நினச்சிட்டு கண்ணை தூத் கிருஷ்ணன் அந்த தூ இதை வண்டை ஷட்பதி அதான் சொல்லுவார்கள் ஷட்பதம் ஆறு கால இருக்கக்கூடிய ஒன்று அதை தூதான் அனுப்பிருக்கான்னு சொல்லி கற்பனை பண்ணிக்கொண்டு பேச ஆரம்பித்தார் இப்ப நான் சொல்லக்கூடியது அந்த பன்னெண்டாவது ஸ்லோகத்துல இருந்து இருபத்தி ஒன்னாவது ஸ்லோகம் வரைக்கும் இருக்கக்கூடிய பத்து ஸ்லோகங்கள் தான் பிரமர கீதம்னு ரொம்ப அதி அந்த விரகத்துல சொல்லக்கூடிய விஷயங்கள் இவர்கள் சொன்னத மறுபடியும் ஒரு தடவை பார்ப்போம் அப்பா அம்மாவை மற்றவர்கள்ட செய்யக்கூடிய ஸ்னேகமானது புருஷர்களான புருஷர்களால் ஸ்திரீகளிட்ட செய்யக்கூடிய ஸ்நேகம் மாதிரி இருக்குது வண்டுகளால் புஷ்பங்கள்ட செய்யப்பட்ட ஸ்னேகமாக இருக்குது காரியத்துக்கு வேண்டி ஏற்படக்கூடிய ஸ்னேகமாக இருக்குது பிரயோஜனம் கிடைக்கிற வரைக்கும் இருக்குது பிரயோஜனம் ஆனப்புறம் போயிடுறது அப்போ பிரயோஜனம் கிடைக்கிற வரைக்கும் நடிப் நடிப்பு மாதிரியே இருக்குது வேசியாத்திரிகளை வந்து பணம் இல்லாதவனை விடுற மாதிரி பிரஜைகள் வந்து காப்பதற்கு ரஷிப்பதற்கும் சக்தி இல்லாத ராஜாவை விடுற வித்தை கற்று முடிஞ்சவுடனே ஆசிரியரை குருவை வந்து மற்ற மாணக்கர்கள் விடற மாதிரியும் ரித்விகள் தட்சணை கொடுத்த உடனே எஜமானன் விடறா புரியும் பறவைகள் பழங்கள் இல்லாத மரத்தை விடற முடியும் அதிரிகள் போஜனம் செய்யப்பட்ட வீட்டப்புறம் அந்த வீட்டை விடற முடியும் மான்கள் வந்து காட்டுத்தீயில எரித்தப்புறம் அந்த காட்டை விட்டு போகிறா புரியும் அது மாதிரியே சோர புருஷன் தார புருஷன் அனுபவிச்சப்புறம் தங்கள்ட்ட பிரியம் இருக்கிற ஸ்திரீட்டையும் தள்ளி விடுறாங்க அப்படி கண்ணன் எங்களை தள்ளி விட்டுட்டாங்க அப்படி கோபிகைகள் இந்த மாதிரி நடிச்சுன்னு கோபிகள் வந்து கோவிந்த ஈடுபட்ட அந்த வாக்கு சரீரம் மனசை கொண்டவர்களாக கிருஷ்ணதூதனாக வந்த உத்தவர் கோக்குரம் வந்தவுன்னே லோக மறந்து விவகார லோக விவகாரங்கள் லோக நடவடிக்கைலாம் மறந்து போய் பிரியமான கிருஷ்ணன்ட்டையும் மனசையும் வாக்கையும் சரீரத்தையும் கொடுத்து அவனுடைய எலில்களே கானம் பண்ணிக்கொண்டு அழுதுண்டு அவன் வந்து சின்ன குழந்தைகள் அதாவது முதல்லேருந்து அஞ்சு வயசு வரைக்கும் இருந்தது பால்ய வயசு அஞ்சு வயசுலேருந்து பத்து வயசு இருக்கிறது பவுகுண்டம் பத்து வயசுலேருந்து பதினோரு பதினஞ்சு வயசு இருக்கு பத்துலேருந்து பதினைஞ்சு வயசு இருந்து கைசோர இப்படி இந்த அவஸ்தைகளில் இப்படி வளர்ந்துட்டு அந்த கண்ணன் பண்ண லீலைகள் என்னெல்லாம் உண்டோ அதை அப்படியே நினச்சிட்டு வெட்கத்தை விட்டு அவரையே கேட்க தொடங்கினார் பேச ஆரம்பித்தார் ஒரு கோபிகை இங்கே ஒரு வண்டு போகிறது அந்த க அந்த உடனே கிருஷ்ணனுடைய ஞாபகம் வந்து கிருஷ்ணனோட சேர்வதாக நினைச்சு கொண்டு தியானம் பண்ணிக்கொண்டு அந்த க இருக்கக்கூடிய கண் வண்டு கிருஷ்ணனால் அனுப்பப்பட்ட தூதன் நினைச்சிட்டு கற்பனை பண்ணிட்டு பேச ஆரம்பித்தார் இப்போ உத்தவர் வந்திருக்கார் அவர் கிருஷ்ணனுடைய தூதன் அப்படின்னு நினைச்சுன்னு சொல்ல போகிறார்கள் மாதிரியும் அந்த வண்டையும் கிருஷ்ணனுடைய தூத்தன் நடிச்சுண்டு பேச ஆரம்பித்தார்கள் இதுதான் இப்ப பன்னெண்டாவது ஸ்லோகத்துலேருந்து வரக்கூடியதுதான் அந்த பிரமர கீதம்னு சொல்லப்பட்டது பார்ப்போம் பத்து ஸ்லோகங்களால பன்னெண்டாவது ஸ்லோகத்துல இருந்து இருபத்தி ஸ்லோகம் வரைக்கும் சொல்லப்பட்டது பத்து ஸ்லோகங்களால பிரமர கீதம் மதுபித்தவோோ மாஸ்பிம் சபவிலுத்த கமஷுன மதுபதித்தன்மாம் இது சதசிவிடம் வியம் எஸ் தூத்தீத மதுபித்தவோ மாஸ்பங்கிரிம் சபத்னா குச்சவிலுத்துங்கமி வகு மதுபன்மா பிரசம் இது சதசிவிடம் வகும் எச்சூத்தீதா சம் மோகி பயித் சுமனசிவச தியஜெஸ்மா பரிச்சர கதம் தம் பத்மா அப்பேத உத்தம்லோகல்பை சக்த அதரு மோகி பாஜயித் சுமனசிவச தியஜே அமன் பிக்கு परिचरति பரிச்ச பரிச்சரம் பரிச்சரி கதம் தாரபம் பத்ம பரிச்சரி கதம் துன்ட்டு பத்ம அப்பேத உத்தம்லோக்கை ஷங்கிரே காயசி ம் யதூனம் அகிரோ நகசீன கஷப்பக்கே கல்பயா கிமிகஷங்கம் யதூனம் அகிரோனா புராணம் விஜயசீனா தசங்க கஷருஜே கல்பய்டா திவிபுரம் கிணத்துபடருச்சிரூவிஜம்பா ச उपास्ते சர உச்சூத்திவய கிச்சை உத்தம்லோக்கிவி கபடருச்சிரூவிஜ்பா சரூர்வம் க அச்சபை உத்தமஸ்லோக்கிரசி பாது வேத்மஹம் கடக்கை लोका அனுநவிதாத்தேத்தௌத்தேர்முதே விசா அப்பபோக விசலேதம் நுசேயமசிசிபா வேகம் சாடுக்காரை அனுநனவிதா தேயேத்தியவுர்முகண்டா விசா அப்பபேக पत्य விசட்டப்பலோக்கேத விசேதேயோ மதுக்கித்தவோ மாச்ச விலுத்தால குமஸ்மெர்ன மதுபதின பிரசாதம் யது சதசிவிடம் வவியம் எூத்தம் ஈத மதுபோ மாஸ்பங்கி சபத்னா குச்சவிலுமா குங்குமஸ்மஷ்டு மகுபதி தன்மா சதசி விடம் வியம் எஸ் தூத்தம் ஈத மதுபோ மாஸ்பங்கி சபா குச்சவிலுமா குங்குமஸ்மஸ்டுன வகது மருபரித்தன்சம் இது சரசி விடம்வியம் எூத்தம் ஈதி சக்தது மோகி பாயித் சுமனிவசயஸ்மா பரிச்சர்பும் து பலக்சேத்த உத்தம்லோக்கை சகதரசு ஸ்வம் மோகி பாயயித்ம் சுமனிவசாத்தியன் பிக்கும் பரிச்சமும் பி அப்பேதோக்கை கிமு பகுஷ்ரேயம் யூனிமாணம் அகிரோனா புராணம் விஜயசீன கபிட்டருஜே கல்பய்தி இஷ்டம் இஷ்டேயம் யூன अग्रतो அதிபதிமிரோ புராணம் விஜயசீன க்ஷபருஜஸ் கல்பய்தி ஷமிச்சரம் கிரியுராப்படருச்சிரூவிஜம்புஷரஜ்பாஸூக்க அப்படப்பை உத்தமஸ்லோக்கிவிச்சரம் கா த்திரியத்தப कपटरुचिहा भ्रू विजृंभय विजृंभस्ू चरण उपास्ते चरणरज उपास्ते चरणरज उपास्ते चरणरज उपास्ते यूतिर्व का अभी चपणपक्षे उत्तमश्लोकशब विसजशि पाधम विसृजशिपेद्य हम चाटुकार अनयन विदुषा तेभ्य दौत्तेर् मुकुंदा சுகைக விசிருட்டாபத்திய பத்தியநலோக விசகேதா கிம் நுசந்தேயமஸ்பின் விசிபாதம் வேத்மஹம் சாட்டுக்காரி அனுநயன விதூத்தேத்தௌத்தேர் முக்குந்த சுகிருத்தைக விசிருட்டாபத்தியபத்தியநலோக விசேதா கிம் நுசந்தேயமஸ்பின் பதினாறாவது பார்ப்போம் முதல்ல தெரிஞ்சுக்கணும் மூணு பிளேன்ல இந்த கீதம் வருது மூணு பிளேனில் என்னடையா சொல்கிறேன்னா ஒரு அந்த கோபி யார் இந்த கோபின்னு சொல்லலை இந்த கோபி ராதைன்னு சொல்கிறார்கள் பெரியவர்கள்லாம் சொல்கிறார்கள் மிகவும் ரொம்ப ஊறி போனவர்கள் கிருஷ்ண பக்தி கொண்டவர்கள் அப்புறம் மற்ற கிரந்தங்கள்லாம் பார்த்தவர்கள் பார்த்துருக்கோம் அப்படின்னு பார்த்துருக்கோம் இந்த கர்கசம்ஹிதை பிரம்ம விவர்த்த புராணம் ஹரிவம்சம் கண்ணன் சம்பந்தமாக நிறையா இருக்குது அதில் இருக்கிறத வச்சு சொல்லுவங்க இந்த கோபிவாச்சனை இருக்குது கோபி வாசனை ஒரே ஒரு கோபியை தான் சொல்லுது அது ராதிகா ராதா அப்படின்னு சொல்லுவாரு கருப்பாக வர்றது வண்டு அப்போது நேராக சொல்கிறது அந்த வண்டை பார்க்குது அதை தூத்தனா சொல்கிறது கிருஷ்ணனுடைய தூதனா அப்போது உத்தவன்ட்ட சொல்லப்படுறது அதாவது வண்டை பார்த்துட்டு சொல்லப்படுறது சொல்லப்படுறது உத்தவன்ட்ட சொல்லப்படுறது எய்ம் பண்ணுறது கிருஷ்ணன்ட்ட அப்போ மூணு விதத்தில் இருக்கான் உத்தவ வண்டை பார்த்து சொல்லப்பட்ட விஷயம் வண்டை மனசில் வச்சுட்டு வண்டை பார்த்து சொல்கிறது கிருஷ்ணனுடைய தூதனாக வச்சுட்டு கல் கல்பனை பண்ணிட்டு நேரை இடிக்கிறது உத்தவன்ட்ட அவனுக்கு புரியறது அதனால் ஒன்றும் பதில் பேசுகிறேன் நம்ம வந்து மானஸ்தன் உடனே சொண்ட வண்ட வந்துடு கேண்டிருக்கான் ஆனால் எய்ம் டட்டு க கிருஷ்ணன் அப்படி அர்த்தமாக அப்படியும் கித பந்தோ கிதவந்தோன்னா அதாவது வஞ்சனை பண்ணக்கூடியவனுடைய சம்பந்தப்படுத்தப்பட்ட ஏ வண்டேன்னு கூப்பிடுது அப்படின்னா நிறுத்தம் கிதவ பந்தோன்னு சொல்கிறது வண்டேன்னு சொல்கிறது வண்டை பார்த்து சொல்கிறது இவனை அந்த கிதவன் யாரு வஞ்சனை பண்ணவன் கிருஷ்ணன் அப்போ அவனோட சம்பந்தப்பட்ட உத்தவனை பார்த்து சொல்கிறது அடுத்தது வண்டேன்னு ஏற்கனவே அந்த கருப்புகளம் கருப்புகலம் கலரையும் வஞ்சனை பண்ணவன்னு சொல்கிறது அதனால கிருஷ்ணனை பார்த்து சொல்கிறது அப்போ மூணு பேர்கிட்ட டைரக்ட் பண்ணுறது இந்த மூணு சக்கரத்தையும் அதாவது மதுரா நகரத்தில் இருக்கக்கூடிய மற்ற திரீகளுடைய சரீரத்தில் இருக்கக்கூடிய கசங்கி போன மாலைகளில் ஒட்டின்னு இருக்கக்கூடிய குங்குமம் படிஞ்ச அது படிஞ்ச மீசையோடு இருக்கு இதே அந்த வண்டு ஆறு கால் கொண்ட அந்த வண்டுக்கு நிறைய அந்த இது உண்டு அதனுடைய டிடெக்ட் பண்ணுறதுக்காக தனியாக உண்டு இந்த கரப்பாம்பூச்சி பார்த்துருந்தாலும் எப்படி தனிக்கு வந்து ரேடர் மாதிரி இருக்குது அந்த மாதிரி வண்டுகளுக்கு வந்து மீச மாதிரி இருக்குது அந்த நிறைய டிடெக்ட் பண்ணுறதுக்காக இது இருக்குது ரேடர் மாதிரி நீட்டின்க்கு அதனுடைய மூக்கு வாய்க்கின் மேலே அது மீசமாக இருக்குது அப்படிப்பட்ட வண்ட நீ எங்கள் காலை தொடது எங்கள் காலை தொடரு யாதவர்களுக்கு பற்றியான அந்த கிருஷ்ணன் பட்டண ஸ்திரீகளுக்கே இருக்கட்டும் யார் அவர்களுடைய சபையில் பரிகாசம் பண்ணக்கூடிய அளவில் அவர்களுக்கே பிரியத்தை பண்ணட்டும் ஏன்னா அந்த கிருஷ்ணனுடைய தூதராணி அப்படிப்பட்ட சபத்னிகள் அதாவது மதுரா நகரத்து ஸ்திரீகளுடைய சரீரத்தில் இருக்கக்கூடிய குங்குமம் படிஞ்சு செவந்துருக்கும் அதெல்லாம் எங்கள்கிட்ட கொண்டு வராது அதெல்லாம் கொண்டு வராது அப்போது மதுரை இந்த காட்டு ஸ்திரீகளை எங்களை விட்டுட்டு மதுரையில் இருக்கக்கூடிய ஸ்திரீகளோடு சேர்ந்துட்டான் அவர்களுடைய சரீரத்தில் இருக்கக்கூடிய அந்த குங்குமங்கள்லாம் படிஞ்சு இருக்கும் அந்த படிஞ்ச மாலைகள்ல ஒட்டின்னு இருக்கிற குங்குமம் உங்ககிட்ட படிஞ்சிருக்கு மீசையில் இருக்கு அப்படிப்பட்டினி எங்க காலை தொடாது அப்படின்னு அதுவும் பாவம் ஒன்னும் பண்ணல ஒரு தப்பம் பண்ணல உத்தவன் ஆனா கிருஷ்ணன் இருக்கக்கூடிய ஒரு பிரியம் அந்த பக்தி அவன்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு பிரேம பக்தி அதை உத்தவன்கிட்ட காமிக்கிற மாதிரி இந்த வண்டை வச்சு சொல்கிறார் அதனால் அவன் புரியது அவன் தான் ஞானியாச்சான் படித்தவன் ஆச்சன் ரூபத்தாலும் செய்களையாலும் ஒன்றை மாதிரி துர்புத்தி கொண்டவன் இந்த ஒரு புஷ்பத்தினுடைய மதுவை ஒரு தரம் உடனே விட்டுவிடுவான் அப்படி நல்ல மனசுகள் கொண்டான் எங்கள் லோக மரியாதைகள்லாம் மறக்க செய்து அவனுடைய அதர அதாவது இதில் வாயில் இருக்கக்கூடிய அந்த பானம் ஒரு தடவை பானம் செய்வித்து விட்டு உடனே விட்டுட்டான் அவனுடைய அதராமிருத்தம் விட்டுவிட்டான் அப்படிப்பட்டவனுடைய திருமலர் அவனுடைய பாதாரம் இந்தங்களை லக்ஷ்மி தேவி எப்படி தான் செய்விக்கிறாலோ தெரியல அப்படி ஏன்னா மலருக்கு மலர் போகிறது வண்டு அவன் மலர் மாதிரி இருக்கிற ஒரு கண்ணன் ஒவ்வொருத்தருடைய ஒவ்வொரு ஸ்திரீகளையும் போயிட்டு இருக்காங்க அதில் ஒரு கால உத்தம ஸ்லோகங்கிற புகழ் வார்த்தைகளால் மனம் கவரப்பட்டிருக்கலாம் அவள் சந்தேகமில்லை மேலே பார்ப்போம் கிருஷ்ணார்